ஆகஸ்ட் முப்பது இரண்டாயிரத்தி இருபது நற்றினியின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று ஐடிஆர்எஸ்எஸ் என்ற செயற்கைக்கோள் திட்டத்தை செயல்படுத்த உள்ள அமைப்பு இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் இரண்டு ஈராக்கில் உள்ள அமெரிக்க இராணுவ நிலைகள் மீது ஈரான் நாடு ஏவுகணை தாக்குதல் நடத்தியது மூன்று The New Indian Express குழுமம் சார்பில் தேசிய கல்வி மாநாடு சென்னையில் தொடங்கியது இனி இன்றைய நட்டினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று அக்பர் பதம்சி எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் இரண்டு மூத்த குடிமக்களுக்கு வீட்டிற்கே ரேஷன் பொருட்களை விநியோகிக்க எந்த மாநில அரசு திட்டமிட்டுள்ளது மூன்று ஜாதி ரீதியாக கணக்கெடுப்பு நடத்துமாறு மத்திய அரசை வலியுறுத்தி எந்த மாநில சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மீண்டும் சந்திப்போம் நன்றி